அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சிறுமையுள் நீங்கிய இன் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சிறுமையுள் நீங்கிய இன் சொல் இம்மையும் மறுமையும் இன்பம் தரும் இதுதான் கொண்டுகூட்டி பார்க்க வேண்டிய பொருள் கொஞ்சம் கூட அல்பத்தனம் இல்லாமல் ரொம்ப மட்டமானதாக இல்லாமல் ரொம்ப அன்பான இனிமையான சொல் இவ்வுலக வாழ்க்கையிலும் சரி இதற்கு பிறகு நமக்கு வேறு உடல் எடுப்பதாக இருந்தாலும் சரி அந்த உடல் வாழ்க்கையிலும் நமக்கு இன்பந்தான் கிடைக்கும் என்று இந்த திருக்குறள்ப்பா நமக்கு உபதேசம் செய்கிறது சிறுமைங்கிறத தீமைன்னு எடுத்துக்கலாம் அதாவது தீமை இல்லாத யாருக்கும் கெடுதல் செய்யாத இனிமையான சொல் இந்த உடம்பு வாழ்க்கையிலும் இனி வரப்போகிற உடம்பு வாழ்க்கையிலும் நன்மையை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சிறுமையுள் அப்படிங்கிற சொல்ல மனத்துக்குள்ள சிறுமை அதாவது அல்பம்னு சொல்கிறோம் இல்லையா சில்லின்னு போம் இங்கிலீஷில் அது இல்லாத ஒரு இனிமையான சொல் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வஞ்சகமாக ஒருத்தன் வெளியில் இனிமையாக பேசினான்னா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தமும் அந்த நயம் இந்த குறல்ல இருக்கிறது மனசில் கூட தீமை இல்லாத இனிமையான சொல் தான் இருமையிலும் இன்பம் தரும் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் இருமைன்னு சொன்னால் இந்த உடம்பிலையும் வரப்போகிற உடம்பிலையும் அது தான் இம்மையும் அருமைங்கிறோம் ஏழாவது குரட்பாவும் எட்டாவது குரட்பாவும் இனிமையாக பேசுறதுனால மனசார இனிமையாக பேசுறதுனால இருமை பயனும் ஒரே சமயத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த உடம்புல இருக்கிற போது இனிமையாக பேசுகிறதுனால இந்த உடம்புலையும் இனிமே இன்பம் கிடைக்கும் அடுத்த உடம்புலையும் இன்பம் கிடைக்கும் என்பது நன்றாகவே நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பம் இதை காட்டிலும் பெரிசு அதனால் அதை முதல்ல சொன்னார் மறுமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இம்மையும் சொன்னார் அடுத்த பிறவியில் நிச்சயமாக நமக்கு பெரிய இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னார் சிறுமையின்னு சொன்னால் புல்லிய தன்மை அதாவது அற்பமான தன்மை புல்லறிவாண்மைன்னே ஒரு பத்து குரல் அறிவு நலம்ங்கிற பகுதியில் அதை நாம் படிச்சுருக்கோம் அதனுடைய அர்த்தங்களையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இனிமையான சொல்லுக்கு தூய்மையை கொடுக்கக்கூடியது வாய்மை அதாவது பொய் இல்லாமல் பேசுறது அது நன்றாக இங்கே சொல்லியிருக்கக்கூடியதை நாம் சிந்திக்கணும் சிறுமையுள் நீங்கிய இன் சொல் மறுமையும் இம்மையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நினச்சி பார்த்தா இந்த தூய்மை வாய்மை இனிமை இதெல்லாம் இங்கே நாம் சிந்தித்து பார்க்கலாம் பொய் பேசுகிறது புறங்கூறுறது இதெல்லாம் ரொம்ப அல்பத்தனமானது அது நம்மளை பல பேர் பழிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்திரும் அடுத்த உடம்புலையும் நமக்கு நிம்மதியாக வாழ முடிய துன்பந்தான் வரும் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த கருத்தை திரும்ப திரும்ப திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது அந்த பொய் பேசுறது புறஞ்சொல்கிறது அப்படிங்கிற பெரியோர்கள் பழிக்கக்கூடியதெல்லாம் விட்டுட்டோம்னா இல்லைனா இனிமையாக பேசுறதுனால அதெல்லாம் போயிடும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் விடணும் இனிமையாக பேச கற்றுக்கொண்டோமேயானால் இனிமையாக பேசுவதை விரும்பி மேற்கொள்வோமேயானால் இந்த பொய் பேசுறது புறங்கூறுறதெல்லாம் நீங்கிவிடும் ஆச்சாரக்கோவை முப்பத்தெட்டாவது பாடல் சொல்கிறது பொய் குரலை வௌவல் அழுக்காறு இவை நான்கும் ஐந்தீர் காட்சியார் சிந்தியார் சிந்திப்பின் ஐயம் புகுவித்து அறுநிறையத்து உயித்திடும் தெய்வமும் சென்றுவிடும் என்னுடைய பொருள் பொய் பேசுறது கோல் சொல்வது திருடுறது பொறாமைப்படுறது இந்த நாலு செயலையும் சாஸ்திரத்தை நன்றாக படித்தவர்கள் அதாவது அறநூல்களை நீதி நூல்களை ஐயம் திரிபு வர கற்று தெளிந்த அறிவுடையவர்கள் நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் அப்படி நினைப்பார்களே ஆனால் அவர்களுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வரும் அது மாத்திரமில்லை அடுத்த வாழ்க்கையும் நரக வாழ்க்கை தான் தண்டனை கொடுப்பர் கடவுளும் அந்த தவறான செயலுக்கு சினந்து இந்த உயிர் வாழ்க்கையை துன்பப்படும்படி செய்யக்கூடும் இதுதான் கருத்து இந்த பாடலுடைய கருத்து மகாபாரதம் அனுசாசன பருவம் உபதேசிக்கிறது இந்த பிறவியில் இனிமையாக பேசி எல்லாரிடமும் கருணை காட்டி எல்லா பிராணிகளையும் அன்போடு நடத்தி கர்வம் இல்லாமல் அடக்கத்தோட நடந்து கொள்ளுகின்ற மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்கள் தங்களுடைய மறுபிறப்பில் எல்லோரையும் கவரத்தக்க லட்சணங்கள் பொருந்தியவர்களாக பிறக்கிறார்கள் என்று உபதேசித்திருக்கிறது இனி இந்த குரட்பாவின் பதவுரையை படிக்கலாம் சிறுமையுள் துன்பத்தை தரும் தன்மையாகிய சிறுமையிலிருந்து நீங்கிய விலகிய இன் இனிமையான சொல் சொற்கள் மறுமையும் மறு உலகத்திலும் வருங்காலத்திலும் அல்லது அடுத்த பிறவியிலும் இம்மையும் இவ்வுலகத்திலும் நிகழ்காலத்திலும் அல்லது இந்த உடல் வாழ்க்கையிலும் இன்பம் இன்பத்தை தரும் நிச்சயமாக வழங்கும் துன்பத்தை தருகின்ற தன்மையாகிய சிறுமையிலிருந்து விலகிய இனிமையான சொற்கள் மறு உலகத்திலும் அல்லது வருங்காலத்திலும் அடுத்த பிறவியிலும் இவ்வுலகத்திலும் நிகழ்காலத்திலும் இன்பத்தை உறுதியாக வழங்கும் என்பது பொழிப்புரை சிறுமயுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்பம் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே